சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு மாராஜிக்கு ஜெயம் ரொம்ப அழகாக நம்ம அக்ரூர சுவாமி முப்பது ஸ்லோகங்களால் ஸ்லோத்திரம் பண்ணுறார் வேதாந்த விஷயங்களும் இருந்ததும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ரூப ஏதாவது ரூபத்தோடு இருக்கூடிய பகவத் ரூபமாகவும் பண்ணுறார் ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் நம்ம கடைசியாக விட்டதும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு அர்த்தம் பார்க்கணும் அது பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் அந்த வியூகமூர்த்தியை அங்கே காணிக்கிறார் கடைசியாக பார்த்ததும் ராமாவதாரம் பண்ணது ராவணனை முடித்த ராமாவதாரம் செய்த உங்களுக்கு நமஸ்காரம் ராவணை முடிப்பதுக்காக ஆமாம் அவனுக்கு வந்து மனுஷனை தவிர மனுஷனா மனுஷர்களை தவிர பாணர்களை தவிர வேறு யாரும் தனக்கு மரணம் கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தான் அந்த ராவணன் பிரம்மாட்ட வரம் வாய்ந்தது அதனால் முழுக்க முழுக்க தன்னை வந்து மனுஷனாக காண்பித்தார் அதான் மத்திய அவதாரத்துக்கும் மற்ற சிக்ஷனும் இன்னும் ரக்ஷோபதாய கேவலே போகணும் பின்னால் இதே பாகரத்தின முன்னால் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அஞ்சாவது ஸ்கந்தத்திலையும் அந்த ஆர்கிஷேன் சொல்லப்பட்ட ரிஷி ஒத்தர் ஆஹ் நம்ம ஆஞ்சநேயரை கேட்டுடும் ஆஞ்சநேயரோட கூட கூட சேர்ந்து போற்றுவார்கள் அந்த பார்த்துருக்கோம் அது மாதிரி அப்படிப்பட்ட ராமாவதாரம் செய்தவங்களுக்கு நமஸ்காரம் பக்தர்களை ரட்சிப்பதற்காக அதாவது சாத்துர குலத்துல வந்த ரட்சிப்பதற்காக வாசுதேவனாக தோன்றினவங்களுக்கு நமஸ்காரம் சங்கரட மூர்த்தியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் நமஸ்காரம் அதான் வியூக மூர்த்தியாக இருக்கிறதான் பிரதீனு அனுகூட்டன் அப்படி அப்படின்னு நமஸ்காரம் வராதுல்ல அப்படியே இங்கே பார்த்தா இப்போது இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா இது அப்படியே பார்த்துக்கணும் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் இது அப்படியே நேராக திரு அல்லி கேணி திரு அல்லி கேணி அங்கே போய் பார்த்துடலாம் மூல இதில் மூலஸ்தானத்தில் மீசை வச்சுட்டு இருப்பார் ஒரு மூணு நாலு நாளைக்கு மாத்திரம் மூலத்தே இந்த மூர்த்தியை பார்க்கலாம் இந்த வியூக மூர்த்தி நடுவில் இருக்கக்கூடியதும் அந்த வேங்கடகிருஷ்ணன் இருப்பாரு அவர் தான் வாசுதேவ மூர்த்தி பலராமன் அங்க சங்கரன மூர்த்தி பிரத்யும் அனிருத்தன் இருக்கார் பிரத்யுமன் பிள்ளையா வந்தது அனிருத்தன் பேரனா வந்தது அவதாரத்து இது அப்படியே வியூகமூர்த்தி அங்க பார்க்கலாம் அப்ப குடும்பத்தோட இருக்கார் குடும்பத்தோட பேரனோட பிள்ளையோட அண்ணாவோட ஆத்துக்காரியோட இருக்கார் வெங்கடகிருஷ்ணனான வாசுதேவன் அப்படியே நம்ம திருவல்லிக்கணி மீச வச்சிருந்துக்கிற பார்த்தசாரதி அப்பா எப்படிப்பட்ட சுவாமி தி அப்படிப்பட்டது எந்த ஒரு மாசு மறு குற்றம் இல்லாத கழகம் இல்லாத இருக்கக்கூடியவர் தைத்தியர்களையும் தானவர்களையும் மயக்க வேண்டும் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக புத்தாவதர் எடுத்தார் அதாவது அவர்களை வந்து வேத மார்க்கத்துலன்னு புரட்டி விடணும் அதுக்காக புர எடுத்தது அது இப்போது வந்து பெரிய ரெலிஜன் மாதிரி ஆகிடுச்சு வேத மார்க்கம் அதனால் கர்மாக்களை நிறுத்தணும் வேற யக்ஞ யாகங்களை நிறுத்தணும் அதுக்காக ஒரு காரணத்துக்காக எடுத்தது அவர்கள் வந்து யாக யங்கள் செய்து அவர்களை பலம் ஜாஸ்தியாக கொடுத்து தேவர்கள் கூட்டம் பலம் கம்மியாக கொடுத்து அதனால் அவர்களை மோகிப்பதற்காக எடுத்த அவதாரம் பத் அவதாரம் தெய்த்திய தானவர்கள் அசுரர்களை மோகிப்பதற்கான மத்திரளாக ஆயிட்டார்கள் இப்போ இப்போ தானே இருக்குது மிளைத்திரலை தான் இருக்கு அப்படி ஆன கஷத்திரிகளை முடி முடிப்பதற்காக கல்கி ரூபம் எடுக்க போகிறார் அப்படி கல்கி ரூபம் எடுக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் கல்கி ரூபம் எடுக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் ஏ பகவானே இந்த ஜீவ சமூகம் ஆமாம் ஜீவலோக நம்மளை நானும் நீங்களும் இந்த ஜீவமோகம் வந்து உங்களுடைய மாயால் அப்படியே மோகிக்கப்பட்டு விஷ்ணு மாய் அதனால் மோகிக்கப்பட்டு நான் என்னதுங்கிற துரபிமானம் அடைந்தது அசத்கிரகம் நான்கு அதில் என்ன இருக்கு ரொம்ப விசாரம் என்ன தெரியும் நான்கிறது இதை விட ஒரு அசத்தான விஷயம் ஒன்று கிடையாது என்னதுங்கிறதும் ஒன்று கிடையாது ஒன்றுமே இல்லாது அதாவது காலி டப்பாங்கிறது தெரியும் துரபிமானம் கெட்ட அபிமானம் தப்பான அபிமானத்தை கொண்டும் கர்ம மார்க்கங்களில் தோழ்ச்சி விடப்படுறது ஏ பிரபுவே நானும் மோகம் அடைந்தவனாக சொப்னத்துக்கு துல்லியமாக சொப்பனத்தில் பார்க்குறது வந்து அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குது அது ஏன்னா மனசால் உணரும் ஆனால் க அதாவது ஜாகிரத அவஸ்தை வந்தப்புறம் அது எதுவுமே சத்தியம் இல்லைன்னு தெரியும் சொப்பனத்தில் நீங்கள் ரெண்டு விதமாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்காதுன்னு வச்சுப்போம் இல்லை உங்களுக்கு வந்து உங்களை வந்து கால்கையெல்லாம் விட்டி போட்டான்னு வச்சுப்போம் எழுந்த உடனே கால்கையும் நல்லா தான் இருக்குது இல்லை ஒரு கோடியும் வரலை அப்படி இது சொப்பனத்துக்கு மாதிரி அனுபவம் கொடுக்கப்படும் அப்படி இந்த சரீரமும் மக்களும் வீடும் மனைவி மக்கள் குழந்தைகள் புத்தர்கள் பௌத்தர்கள் எல்லாம் புத்தர்கள் மகன்கள் மகள்கள் அப்புறம் எல்லாம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பந்துக்கள் நண்பர்கள் வீடு பணம் பதவி பங்களா கார் எல்லாம் சமஸ்த இதுவும் அது என்னது நான்கிறது இந்த சரீரத்து அபிமான இருக்கு இது ரெண்டுலேயும் சத்தியம் நினச்சிண்டு உண்மை நினச்சிண்டு என்ன தரேன்னா அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி சுற்றின்னு இருக்கேன் அநாத்ம விஷயம் அதாவது அஜ்யானத்தால நான் வந்து ஆஹ் முழுக முழுக கவரப்பட்டு அஜ்யானத்தால அஜானம் இல்லாத அநாத்ம விஷயத்தால அஜானத்தால அப்படியே முழுக்க முழுக்க நான் மூழ்கடிக்கப்பட்டு வியாப்தமாகி அனித்திய வஸ்துக்களையும் ஜட பதார்த்தங்களையும் துக்கத்திலையும் நித்தியம் நினைச்சுண்டு ஆத்மா நினைச்சுண்டு சுகம் நினைச்சுண்டு விபரீத புத்தி விபரீத எண்ணங்களை கொண்டு சுக துக்கங்களில் இப்போ சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எப்படி இருக்கேன் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் உஷ்ணம் சீத்தளம் இப்படியெல்லாம் இருக்கையில் பலவித எல்லாம் தொந்தங்கள் இரட்டையால் அதில் வந்து திருப்தி கொண்டவனாக ஆத்மாவுக்கு மிக பிரியமான உங்களை அறியவில்லை அதெல்லாம் விஷயம் ஆத்மாவுக்கு பிரியம் ஆத்மாவும் இருக்கிறதே அவர் தான் ஆத்மாவும் பிரியமான உங்களை அறியவில்லையே தெரியவில்லையே அப்படி ஆகிடுச்சேன் விவரமான அர்த்தத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறார் இருபத்தி ஒன்னில் இதுதான் வியூகமூர்த்தியாக காண்பிக்கிறார் பக்தர்களை காண்பிப்பதற்காக ரட்சிப்பதற்காக வாசுதேவனாகவும் லங்கருஷனாகவும் பிரத்யும்னானும் அனிருத்தனை நாலு வியூகமூர்த்திகளாக அவதாரம் பண்ண கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் இது கண்டிப்பாக அடி இன்னொரு திரும்ப சொல்கிறேன் இந்த திருவல்லிக்கணி திரு அள்ளிக்கணியில் பார்த்தசாரதியாகும் மீசையோடு இருக்கக்கூடிய பத்தொன்பதுலேருந்து நாலு நாளைக்கு மாத்திரம் அவர் வந்து அங்கே இல்லை மீசை இல்லைன்னு சொல்கிறார்கள் நான் போய் இப்போ அடியன் பார்க்குறதுக்கு பாக்யன்னு கிருஷ்ணன் கூப்பிட்றேன் அது கிருஷ்ணனாக இருக்கக்கூடியது பார்த்தசாரதியாக இருக்காரு அந்த பார்த்தசாரதியாக கூடிய கோத்தில் குடும்பத்தோட இருக்கார் அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த அவதாரம் அனிருத்தன் பேரன் ருக்மணி தாயார் இப்படி அவரை வந்து அந்த கர்ப்ப பார்க்கலாம் கர்ப்ப இப்படி வியூகமூர்த்திகளோடு சேர்த்து பார்க்கலாம் அப்படியே இந்த ஸ்லோகம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துக்கு திருவல்லிக்கண்ணி போய் பாருங்க திருவள்ளிக்கணி பார்க்குற போது இந்த ஞாபகம் ஞாபகத்துக்கும் இந்த ஸ்லோகத்தை நமஸ்தேவா சுதேவாய நமஹா சங்கர்ஷனாய பிரத்யும் நாயா நிருத்தாய சத்வதாம் பதையே நமஹா கிருஷ்ணா பர்த்தசாரதே சரணமடைகிறேன் உன்னை எப்படியோ போரும் அனாயாசேன சாகுத்தியம் கொடுப்பா போதும் இப்படி கஷ்ட ரிஷியினுடைய திதி தனு ரெண்டு பாரியைகள்கிட்ட மனைவிகள்கிட்ட தோன்றியவர்கள்லாம் தைத்தியர்கள் தானவர்கள் அசுரர்கள் எல்லாம் இருக்கார்கள் அவர்களை வந்து மயப்பத மயக்குவதற்காக அவர்களை வந்து ஒரு திருச்சி வேறு விதமாக கொண்டு போகிறதுக்காக மயப்பதற்காக சுத்தமான புத்தாவதாரம் எடுத்த உங்களுக்கு நமஸ்காரம் அதுதான் ஒரு காரணத்துக்காக எடுத்த அவதாரம் அவர்களெலாம் வேறு மார்க்கங்களை அனுசாரம் பண்ணி நிறைய யாகங்கள்லாம் பண்ணி தேவர்களுக்கு அவர்களுடைய உரிமை போயிடுத்து அப்போது மறுபடியும் அவர்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது அவர் யாகயங்களேன்னு அவர்களை தடுக்க வேண்டியிருந்தது அப்போ எடுத்த அவதாரம் தான் ஒரு க ஒரு காரணத்துக்காக எடுத்த அவதாரம் புத்த அவதாரம் அது வேதத்துக்கு விரோதமான அவதாரம் அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் கலியினுடைய கொடுமையால் தர்ம மார்க்கங்களை விட்டுட்டு மிளேச்சர்களாக மாறிட்டார்கள் இப்போ இருக்குது மாறிண்டே இருக்கார்கள் நடந்துட்டே இருக்கு மல தான் ஆயிட்டார்கள் பாஷண்டலை ஆயிட்டார்கள் அப்படிப்பட்ட கத்திகளை முடிப்பதற்காக கல்கி அவதாரம் எடுக்க போகிற உங்களுக்கு நமஸ்காரம் வணக்கம் பகவானே இந்த லோகத்தில் பிரபஞ்சத்தில் உங்களுடைய மாயில மாட்டிண்டு அகம் அம்மா நான் என்னது இருக்கும் பொய்யான பிடிவாரம் கொண்டு பொய்யான பிடிவார அபிமானம் அந்த ஒரு கெட்டியார் கொண்டு கர்ம மார்க்கத்தில் சுத்தி சுத்தி வருகிறார்கள் அகங்கிறது என்ன இருக்க ஒண்ணும் இல்லை ஆத்மாவத ஒண்ணும் இல்லை என்னதுங்கிறது ஒன்று இல்லை எல்லாமே பரமாத்மா என்னதுங்கிறது ஒண்ணும் இல்லை அப்போ எங்கும் நிறைந்தவர்களால் அஹம் அம்மா தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தி சொல்வார் அதுதான் எங்கும் நிறைந்தவர் அதுதான் விபோ விபுத்துவம் வந்து எங்கும் இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா பரபிரம்மன் அப்படிதான் எங்கும் நிறைந்தவர் நான் வந்து சொப்னத்தில் பார்க்கக்கூடிய வத்துக்கள் மாதிரி தான் இந்த பொய்யான இந்த சரீரம் கண்டிப்பாக இந்த சரீரை விழப்போருக்கு சரீரம் விழறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் அதில் சந்தேகம் இல்லை தெரியாது அதுதான் அதான் ஆனா யாசின சாகித்யன்னு பற்ற சாப்பிட்டு இந்த வீடு மனைவி மக்கள் வீடு வாசல் பதவி பங்களா காரு நிலப்புலன்கள் பதவி எல்லாம் இந்த வஸ்துக்கள் உற்றார் உறவினர் பந்துக்கள் நண்பர்கள் எல்லாம் சாஸ்பரம்னு நினைச்சிட்டுக்கேன உண்மையில் கிடையாது உண்மையானவை இல்லை நிலைத்தவை இல்லை எல்லாம் மாறக்கூடிய அந்த பிரமையில் மயங்கி போய் மயந்து போய் மயங்கி போய் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி வர ஜன மரண சக்கரத்தில் இருக்கணும் நான் இல்லாதனும் நினைத்த நிலைத்து இல்லாதனும் சாஸ்வரமாக இல்லாதனும் நான்கிறது இல்லை சாஸ்வரமாக இல்லாதது கஷ்டத்தையும் துன்பத்தையும் சோகத்தையும் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட வத்துக்களை அனாத்ம நான் நினைச்சுண்டு சாஸ்பரம் நினச்சிண்டு இது சுகத்தை கொடுக்கூடியதையும் இன்பம் கொடுக்கூடியதும் நினச்சிண்டு மயங்கி போய் இந்த இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் சீத்த உஷ்ணம் இப்படி இரட்டைகளில் மனசு செலுத்தி அஜியானத்தில் மூழ்கிக்கக்கூடிய நான் வந்து எனக்கு ஹதயமான ஹிதமானவர் சுக்கரத்தையும் ஆத்மாவிற்கு பிரியமான உங்கள் நீங்கள் அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படி இருக்கேன் புத்திரா பிரேயோ சித்தாத் வித்தாத் பிரேஜோ புத்திராத் பிரேஜோ வித்தாத் பிரேஜோ சர்வஸ்மாரமும் பிரேயா ஏதயம் ஆத்மா இப்படி காண்பிக்கலே புத்திரனை விட மகனை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் ஏன் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் பிரியமானவன் இந்த ஆத்மாதான் அதுதான் இந்த பரமாத்மா அவன்தான் அந்த பார்த்தசாரதி புத்திரா பிரேயோ பித்தாத் பிரேயோ சர்வஸ்மர் அபிப்யா சையரிய இது காமிக்கிறது உபரிட வாக்கியம் அப்படி இருக்கு மேலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை மேலே தொடர்வோம் இந்த இந்த அத்தியாயத்தை முடிப்போம் எதா புதோ ஜலம் ஹித்வா புதிச்சன்னம் தருத்பவி அப்பியேதமுகதிருஷ்ணாம்பை தத்வத் பராங்முக இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த அயத்தை முடிப்போம் எதாதோ ஜலம் பிரவீக அபியேதி மிருகஷ்ணாம் வை தவத் பராமுக யுதோ ஜலம் ஹித் பிரதிச்சன் தது அபியேதி மிருகஷ்ணா வை தவத் பராமுக நோத்துசகே கிருப்பீ காமகமனா ஓடும் பிரமா சாட்சை கிரியம் நோத்சேகங்கமகம் மனம் பிரமா கிரியர சோகம் தவங்கி உபதோஸ்ஸிய அசட்டாம் துராப்பாங்க அனுகிரகீஷமே பும்சோ பிசம்சரவர்கயி அப்ஜனாயம ி உ அசத்தபம்ச்சாாப்பே பும்சோசாபவ தப்ஜன சதுபாசனா சேது நமோ விஞ்மாயேத புருஷேச பிரிநாயந்தமோ விஞ்மாயேதருஷேசிரந்தே வாசுதேவூத்த ரிஷிகேசா நமஸ்து பிரபம் பாஹி மாம் பிரோ நமஸேவூத்த ரிஷி प्रभो நமஸ்துபியம் பிரபம் பி மாம் பிரோவ முப்பதாவது முப்பதாவது மருணிவே யுதோ ஜலம் ஹித் பிரதிச்சி தரு அப்பேதம் கிருஷ்ணா வை தவத் பராங்கு जलम ஹிவ்வா ம்துை அபேஷ் வய தராமுகா நோத்துகேகம் கிருணதீ காமகமனும் பிரமாீச்சாணஸ்தர நோத்துசேகம் கிருணதீ காமகமனும் பிரமாீச்சாணோம் தவகோஸ்புராபம் தச்சாப்பீஷமே பும்சோ பவேத்திசரவிய உபனம் தவிரிபோஸ்ராபம் தச்சாப்பீஷமே பும்சோ பிசர்பாசனமோ விஜயமாவே புருஷேச்ச பிராநாய்ணே அனந்தச नमो நமோ விஞ்ஞானமாயே த புருஷேத பிரதானாய பிரம்மணே தக்தியே நமஸ்தே வாசுதேவாயிர பூதக்ஷயாயஜ ரிஷிகேஷ நமஸ்துபியம் பிரபன்னம் பாகிமாம் பிரபோ நமஸ்தே வாசுதேவாய் ரூதக்ஷயாயஜன் ரிஷிகேசா நமஸ்துபியம் பிரபன்னம் பாகிமாம் பிரபோ முப்பதாவது ஸ்லோகம் இதோட அந்த அவர் பண்ணுறக்கூடிய ஸ்தோதி முடிய ஸ்துதி முடிகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு நாற்பதாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா ஸ்லோகமும் முப்பது ஸ்லோகம் அத்தியாயம் முழுக்க ஸ்துதி தான் ஒரு ஆவர்த்தியும் சொல்லிடும் ஒரு ஆவர்த்தியும் கேட்கக்கூடிய விடாமல் கேட்கக்கூடிய ஒரு நல்ல அன்பர்கள் இருக்கார்கள் எனக்கு அவர்களை அவர்களுக்காக அவர்களுக்காகவே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உடனே சொல்லிடுவேன் அதுக்காக சொல்கிறேன் நான் அர்த்தம் முதல்ல பார்த்துருவேன் பேசிக் அர்த்தர் பார்ப்போம் அறிவில்லாடுவோம் புத் ஆடியன் எப்படி ஜலத்துலேருந்து முளைச்சம் புல் பூண்டுகளால் மறைக்கப்பட்ட ஜலத்தை விட்டு காணல் நோக்கியோ கூடணும் அதாவது நல்ல வியல் காலம் ஒரு குளம் மாதிரி இருக்குது அல்லது கிணறு மாதிரி இருக்குது பாசி படர்ந்து இருக்குது நிறைய புல் பூண்டுகளாக மறைஞ்சிருக்கு ஜலம் இருக்குது அது தள்ளிவிட்டால் ஜலம் இருக்கும் நல்ல ஜலம் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டும் ஜல அந்த ஜடம் விட்டுட்டும் காணல் நீர் இருக்கும் காணல் நீரை பார்த்துருக்கலாம் இது வந்து பொதுவாக ஏப்ரல் மே ஜூன் வா பார்க்கலாம் அதுவும் அந்த நல்ல தார் ரோடில் இருந்தால் தெரியும் அந்த வெயிலுடைய அந்த எதிர்ப்பு இதில் அப்படியே ஜலம் மாதிரி ஓடும் அதுதான் காணல் நீதி தான் மிருக திருஷ்ணான்னு பேர் அந்த மான் ஓடி ஓடி போய் களைச்சி பர பிராணன் விட்டுடும் அது மாதிரியும் மாயால் மறைக்கப்பட்ட உங்களை விட்டுட்டும் தேகாதிகள் இந்த தேக சம்பந்தமான என்னது என்னது நான் என்னதுங்கிற ஆசை கொண்டு அதில் வந்து ஈடுபட்டு நான் வந்து இப்படி ஆகிட்டேனா நிச்சயம் விஷயவாசனையோடு கூடின புத்தி கொண்ட நான் வந்து காமத்தாலும் அதாவது ஆசையாலும் கர்மத்தாலும் அப்படியே பீடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு பலிஷ்டங்களான அதாவது ரொம்ப திடமான அதாவது வலுவமிக்க இந்திரியங்களால் இங்கேயும் அங்கேயும் மனசை அலைய விட்டு தன்வசம் பண்ணி கொடுத்துங்க தன்வசம் பண்ணிக்க முடியாம சக்தி இல்லாமல் இருக்கேன் ஈஸ்வரா இங்கே நான் வந்து அப்படி அப்படிப்பட்டேன் நான் வந்து அசத்துகளுக்கு அதாவது சத்து இல்லாத விஷயங்களும் அந்த காலத்து வார்த்தேன் சத்து இல்லாதன இல்லாத அதாவது அனாத்ம விஷயங்களாக அசத்து அதை அடைய முடியாத நான் உங்களுடைய இந்த அசத்துக்களால் உங்கள் அடைய முடியாதனால் உங்களுடைய திருவடிகளை சரணமடைந்தவனாக இப்போ ஆகிறேன் அசத்துகளால் உங்களை அடைய முடியலை இப்போ நான் உங்களை திருவடிகளை சரணமடைந்தவனாக எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தவ அங்கிரி உப்பகதோஸ்மி உங்கள் திருவடியை சரணமடைந்தவனாக எடுத்து உங்களுடைய அனுகிரம்தான் நினைக்கிறேன் பத்மநாபா ஒரு மனுஷனுக்கு சம்சாரத்தினுடைய முடிவானது எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்படி தான் சஜ்ஜனங்களை உபாசிப்பதால் உங்களுடைய திருவடிகளில் புத்தி அதாவது திடமான புத்தி நிலைச்சிருக்கும் சஜ்ஜனங்கள் சத்சங்கத்தார தான் சத்சங்கத்தார தான் பகவானால் இதே இதே வந்து தேவகூர்த்தியும் கபில சம்பாதத்தில் கபில தேவ கபிலவாசு தேவ தேவகூசி சம்பாதத்தில் சொன்னார் நீ வந்து சத்சங்கத்து போகும் சாதுக்கலை நாடுன்னு அதே தான் இங்கே சொல்கிற அக்ரூரன் அப்போ சஜ்ஜனங்களை உபாசிப்பாசிப்பதால் உங்களுடைய திருவடிகளில் புத்தி நிலைச்சிருக்கு விஜான ரூபியாக இருக்கார் விஜானம் மாத்திராதுன்னா அனுபவ ரூபமான பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ரூபி விஜனா மாத்திராயிரு அனுபவ ரூபமான திருடமான நிச்சயமான நிச்சயிக்கப்பட்ட திருடமாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு தீர்மானமான அனுபவ ரூபமான பரமாத்ம ரூபான உணர்ச்சி இதை இதாக இருக்குது அதாவது ப்யூர் கான்ஷியஸாக இருக்காது அப்படிப்பட்ட விஜான ரூபியான சமஸ்தானத்திற்கும் காரணமானவான பிரகிருத்தியை வந்து பிரவர்த்திக்க செய்யக்கூடாது அதாவது பிரகிருத்தியை வேலை செய்ய விட்டு புருஷ ரூப்பாகவும் கால ரூபியாகவும் பிரகிருதி ரூபியாகும் மாயே சக்தியாகும் அழவட முடியாத சக்தியை கொண்டவரான அப்படிப்பட்ட பரபிரம்மஸ்வரூபியான உங்களுக்கு நமஸ்காரம் இது ரொம்ப வசத்தியான ஒரு நமஸ்கார ஸ்லோகம் இதை நம்ம விஜான சர்வ பிரத்யேகத்தை புருஷேத பிரதானாய பிரம்மனே அனந்த சக்தியை வேதாந்தத்தை முழுக்க இதில் வந்து இதிலேருந்து பிரவர்த்திக்க வச்சு எவ்வளோ ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம் அப்படி வாயிருக்க முடியும் பரபிரம்மஸ்வரூபியான உங்களுக்கு நமஸ்காரம் வசுதேவனுடைய புத்திரங்கிறது வாசுதேவன் ஒன்றும் சித்தத்துக்கு அதிர்ஷ்டான தேவத்தை வாசுதேவனுங்கிறது ஒன்றும் வாசநாத் வாசுதேவாசி வாசினம் பௌனோத்யம் சரோபதினி வாசி வாசுதேவனமோஸ்திரின்னு சொல்லக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமி இருக்கக்கூடிய வாசுதேவன் சொல்லக்கூடியது அது ஒண்ணும் துவாரசாட்சதிக்கு உண்டான வாசுதேவ அர்த்தமான பரமாத்மா காமிக்கக்கூடியது அது வாசுதேவ சப்தம் அதுதான் அந்த பார்த்த சாரதி அப்படியா இரமஸ்திராணிகளின் இருப்பிடமானவும் அகங்கார அதிர்ஷ்ட தேவதியான சங்கரஷ ரூபியாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் இந்திரியங்களுக்கு அதிபதியான புத்திக்கும் மனசுக்கும் அதிர்ஷ்டான தேவதையான பிரத்யம்னூ ரூபியாகவும் அனிருத்த புத்திக்கு பிரத்யும்ன ரூபி மனசுக்கும் அனிருத்த ரூபியாக உங்களுக்கு நமஸ்காரம் அப்படியே திருவல்லிக்கணில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய நமஸ்காரம் ஆஹ் ஏ பிரபோ உங்களை நான் சரணம் அடைந்திருக்கேன் வர்த்தசாரதே சரணம் அடைந்திருக்கேன் எங்களை அவங்களை சரணமடைந்த என்னை ரட்சிக்க வேண்டும் இப்படி சொல்லி முடிக்கிறார் சுபரமான அர்த்தம் பார்ப்போம் விவரமான அர்த்தம் வந்து என்ன சொல்கிறார் சுக்கம் பிரம்மர்ஷிகள் பார்ப்போம் இப்போ நாளைக்கு அடுத்த ஆடியோவில் அந்த முப்பது ஸ்லோகத்தையும் ஒரு தடவை சொல்லிடுவோம் அது வந்து உங்களுடைய ஒரு அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக அறிவு இல்லாதவன் புத்தி இல்லாதவன் அஜானி மட சாம்பராணி இருக்கக்கூடியவன் ஜலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல புற் பூண்டுகள் பாசி எல்லாம் மூடியிருக்கிறதுனால தெரியல ஜலம் இல்லைன்னு நினச்சிட்டு இது கோடகாரத்தில் நடக்கூடிய விஷயம் அதை விட்டுட்டு காணல் நீர் அதுதான் மிருகதிருஷ்டம் அந்த எப்படி வந்து தாகத்தால் வருத்தப்பட்டு அந்த கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏப்ரல் மே ஜூன் தைத்தில் அந்த கோடை காலத்தில் எப்படி நினச்சிட்டு ஓடுமோ நானும் அப்படி தான் அது மாதிரி மாயையில் மர மறைச்சிருக்கவங்களை மாயையால் மறைக்கப்பட்டவங்களை ஆத் இல்லைன்னு இந்த சரீரமே ஆத்மா நினச்சிட்டு இருக்கேன் அனாத்ம விஷயத்தில் ஆத்மா நினைக்கிறேன் ஆத்மாவில் அனாத்மா நினைக்கிறேன் இது அபிபரீத புத்தி இங்கே அங்கேயும் தீவிரம் அலையக்கூடிய இந்திரியங்களால் இழுக்கப்பட்டு ஆசையும் அந்த செயலும் மாறி மாறி அலையக்கூடிய மனசை வந்து இந்த லோக இன்ப சுகங்களிலேயே நா ஈடுபட்டு நான் வந்து கட்டுப்படுத்த முடியும் இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியல மனசை கட்டுப்படுத்த முடியல முடியும் ஐயாமல் தவிக்கிறேன்னு அனுகிறம் பண்ணக்கூடாது பத்மநாபா பத்மநாபனுக்கும் ரங்கநாதனுக்கு என்ன வித்தியாசம் கரெக்டாக சொல்லணும் பத்மநாபன் திருவனந்தபுரத்தில் இருக்கான் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கான் இதைட்டு பத்மநாபன் வந்து கோலம் எப்படின்னா சிருஷ்டி இந்த லோகத்தினுடைய சிருஷ்டியெல்லாம் ஆரம்பித்த பிறகு இருக்கக்கூடிய காட்சி பத்மநாபன் ரங்கநாதன் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிரளைய காலத்தில் இருந்த கோலம் அப்படி அது நாராயண கோலம் வந்து நாபியில் தாமரையை கொண்டவர் பத்மநாபன் திருவனந்தபுரத்தில் இருக்கு அதாவது நல்லவர் இல்லாதவர்களுக்கு கிடைக்காத அப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் கிடைக்கக்கூடியவனுடைய திருவிடைகளை சரணம் அடைந்தேன் ஈஸ்வரா எல்லாம் உங்களுடைய கிருப்பை அப்படின்னு நினைக்கிறேன் ஜீவனுக்கு லௌகீக பந்தங்கள்ல இருந்து விடுதலைக்கான நேரம் வர்ற போது தான் மகான்கள் சேவை அதாவது சத்சங்க சேவை உங்களை வந்து ஆராதனை பண்ணக்கூடிய மனசுல எண்ணம் வரும் இல்லைன்னா வராது அந்தரியாமையா இருந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் உணரக்கூடிய காரணமாக இருந்து கொண்டும் ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் முதல்வனாக இருந்துட்டு கிருத்தி புருஷன் இவர்கள் அடக்கி ஆள் வகக்கூடிய இருந்து கொண்டு எல்லையில் இல்லாத ஆற்றல் படைத்தவரான பரபிரம்மன் இல்லை இல்லாத ஆற்றல் படைத்தவன் ஆற்றல் மட்டுமே இருக்கக்கூடிய ஆற்றல் மாதிரி முழுக்க ஆம்னி போட்டன் ஆம்னீஷியன் ஆம்னி பிரசன்னப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பரபிரம்ம ரூபான உங்களுக்கு நமஸ்காரம் சித்திரத்தினுடைய அதிர்ஷ்டான தேவதை வாசுதேவன் எல்லா பிராணிகளுக்கும் சேரக்கூடிய இடமா இருக்கக்கூடியது அகங்கார அதிர்ஷ்டான தேவத்தையான சங்கரண மூர்த்தி அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் புத்தியும் தேவத்தையான புத்தியும்னும் மனசுக்கு தேவத்தையான அனுருத்தனும் அப்படி இருக்கக்கூடிய இந்திரியங்களின் தலைவர் நான் சர்வேஸ்வரம் உங்களுக்கு நமஸ்காரம் பிரபுவே உங்களை நான் சரணமடைந்தேன் என்னை ரஷிப்பாராக பார்த்தசாரத்தை ரட்சிப்பாயாக மேல பார்ப்போம்